வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது காகித நாணயம் மெசச்சூட்செட்ஸ் என்ற இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரகுராம் கோவிந்தராஜன் அமெரிக்கப் பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜே ராம்கி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சிலம்பரசன் தமிழ் நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆண்டு டேனியல் பூவர் அமெரிக்க இலங்கை மிஷனின் மூத்த தலைவர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு குட்டன்பர்க் அச்சு இயந்திரம் கண்டுபிடித்த ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹியோன் சிலம்புவே ஆப்பிரிக்க விடுதலை போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கதிர்வேலு சிற்றம்பலம் ஈழத்து அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சிஎன் அண்ணாதுறை தமிழ்நாட்டின் ஆறாவது முதலமைச்சர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே